ஓம் குரு பிரம்ம குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாகிய இறைவனை அறிந்து அவரை உடலாலும் சொற்களாலும் உள்ளத்தாலும் போற்றி வழிபடக் கடமைப்பட்டிருக்கிறோம் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச என்று பகவான் கீதையில் உபதேசித்திருக்கிறார் நமது கடமைகளை முறையாகச் செய்து கொண்டிருப்பதற்கிடையில் ஆழ்மனதில் ஈஸ்வர பக்தி ஈஸ்வர சிந்தனை இருக்க வேண்டும் சர்வேஷு காலேஷு ஈஸ்வரம் ஸ்மர குரு இறைவனை சார்ந்திருந்து இறைவன் பொருட்டு தனக்குரிய கடமைகளையும் குடும்பக் கடமைகளையும் சமூக கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும் துன்பமில்லாமல் இன்பமாக வாழ்வதற்கு இதுவே உற்ற உபாயம் இறைவனுடைய இலக்கணங்களை சாஸ்திரங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளுதல் இறைவழிபாட்டின் முதல் அம்சமாகிறது ஈஸ்வர ஜானமே ஈஸ்வர ஆராதனமாகிறது ஈஸ்வரன் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் நிமித்த காரணமாக விளங்குகிறார் இம்மாபெரும் படைப்பை திட்டமிட்டு உருவாக்கியவர் இறைவனே மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் எப்படி திட்டமிட்டு பல்வேறு பொருட்களை உருவாக்குகிறோமோ அப்படி நமது உடலையும் உள்ளத்தையும் இப்படைப்பையும் ஈஸ்வர தத்துவம் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு வெளிப்படுத்தி இருக்கிறது ஈஸ்வரன் அறிவு காரணமாக மட்டும் இல்லாமல் உபாதான காரணமாகவும் விளங்குகிறார் அவருடைய மாயாசக்தியின் வெளிப்பாடே இம்மாபெரும் சிருஷ்டி அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்த தத்துவமே ஆண்டவன் ஆன்மீக சாதனையில் இறைவனை ஒரு குறிப்பிட்ட வடிவில் குறிப்பிட்ட இடத்தில் மாபெரும் சக்தியோடு இருப்பதாக பாவிப்பதே முதலில் எளிய வழியாகும் இறைவன் இப்படைப்பின் உபாதான காரணமாக இருக்கிறார் அறிவு காரணமாகிய நிமித்த காரணமாக இருக்கிறார் அவர் எல்லாம் அறிந்தவர் வால் அவர் மனித உடலில் வாழும் அனைத்து உயிர்களுடைய எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் நன்கு அறிவார் எனவே அவர் கர்மசாட்சி என்றும் கர்மபல தாத்தா என்றும் அழைக்கப்படுகிறார் சர்வஜா எல்லாம் அறிந்தவர் நம் வினைகளை அறிபவர் நம் வினைகளின் பயனையும் அருளுபவர் அவருக்கு விருப்பு வெறுப்பு இல்லை உயிர்கள் செய்துள்ள வினைகளின் காரணமாகவே உயிர்கள் வினைப்பயன்களை அனுபவிப்பதற்காகவே இப்படைப்பை அவர் தோற்றுவித்திருக்கிறார் அவர் யாண்டும் நிறைவானவர் எனவே அவருக்கு ஆசைகள் எதுவும் இல்லை அகாமகா பூர்ணகா அவருக்கு நிகராகவோ அவருக்கு மேலாகவோ எவரும் இல்லை அவர் பிரபஞ்சத்தின் நியத்தியாக இருக்கிறார் சூரியன் உதிப்பது பூமி சுழலுவது உடல்களின் பருவங்கள் இயற்கையின் மாற்றங்கள் அனைத்து நியத்திகளும் அவரது வெளிப்பாடுகளே நமது சிற்றறிவை கொண்டு இறைவனை அளந்துவிட முடியாது இறைவன் எண்ணுதற்கு எட்டா எழிலார் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று மாணிக்கவாசகர் பாடியதை நாம் சிந்திக்கலாம் நமது சிற்றறிவை கொண்டு வாலறிவனாகிய இறைவனை முற்றிலும் அறிந்து கொள்ள இயலாது இறைவன் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் இறைந்திருக்கிறார் காலம் தேசம் வஸ்து எனப்படும் அனைத்தையும் வியாபித்திருக்கும் தத்துவமே ஆண்டவன் ஈஸ்வர லட்சணத்தை ஓரளவு உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு அவரை தியானிக்க பழக வேண்டும் எல்லாம் வல்லவர் எல்லாவற்றையும் அறிபவர் அனைத்து ஆற்றல்களும் ஒருங்கே அமையப் பெற்றவர் அனைத்தையும் ஆளும் ஆற்றல் மிக்கவர் அனைத்து புகழுக்கும் உரியவர் அனைத்து செல்வங்களையும் உடையவர் அனைத்து செல்வங்களாகவும் இருப்பவர் என்றும் சொல்லலாம் எனினும் ஆரம்பத்தில் அனைத்து செல்வங்களையும் உடையவராக இறைவனை தியானம் செய்வது எளிது அவர் எல்லா செல்வங்களையும் உடையவர் அனைத்து தத்துவங்களையும் நன்கு உணர்ந்தவர் அனைத்திலும் தனது இறைத்தன்மையிலும் பற்றற்றவர் அதாவது தனது படைப்பிலும் தனது தனித்தன்மையிலும் பற்றற்றவர் அத்தகைய இறைவனை உயிர்களாகிய நாம் அறிந்து தியானிக்க வேண்டும் மையேவ மன ஆத மய் புத்திம் நிவேசைய நிவசிஷ்யசி மையேவ ஊர்த்வம் ந சம்சயா உனது உணர்ச்சிகளை என்னிடத்தில் செலுத்து உனது அறிவும் என்னை நோக்கியே இருக்கட்டும் எப்பொழுதும் என்னிடத்திலேயே இருப்பாய் இதில் ஐயமில்லை என்று பகவான் கீதையில் உபதேசம் செய்திருக்கிறார் உள்ளமும் உணர்ச்சிகளும் அறிவும் இறைவனை சார்ந்தே இயங்கட்டும் இரவும் பகலும் பிரியாது அவரை வணங்குவோம் ஆழ்ந்த உள்ளத்தில் ஈஸ்வர சிந்தனை ஈஸ்வர தியானம் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் இறைவனை பற்றிய சிந்தனையோடு அறச் செய்து கொண்டே இருப்போமாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னை பற்றிய தெளிந்த அறிவை நமக்கு அருளட்டும் அறிவதோடு மட்டுமல்லாமல் ஆள் மனதில் யாண்டும் எப்பொழுதும் இறைவனை தியானித்துக் கொண்டே இருப்பதற்கு அருள் புரியட்டும் இறை அருளால் இறைத்தன்மையை உணர்ந்து இறைவனையே நினைந்து கொண்டிருப்போமாக ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை பலவிதமாகப் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் நிலை ஒளியுறு அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்